மனோரம் இதுமஸ்மபிஷியம் இன்னைக்கு இது கிடைச்சது இத மத்தியமையா லப்தம் ஹாப்பி டே எல்லோருக்கும் பார்ட்டி இதை மத்தியமையா லப்தம்னா வெற்றி வெற்றி வெற்றி பட்டாசு வெடி மனோரதம் பிராப்சியே இந்த மனோரதம் இன்றைக்கி இந்த பணம் எனக்கு கிடைச்சிது ஆகையினால நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இதை கொண்டு இன்றைக்கி இந்த பணம் கிடச்சிருக்கு இதை பண் இந்த பணத்தை வச்சு இதெல்லாம் வாங்குவேன் லாட்ரி சீட்டில் எனக்கு ரூபாய் விழுந்து கொடுத்து ஏதோ எனக்கு பணம் கிடச்சி போச்சு கிடைச்ச பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை நான் பண்ண போகிறேன் இவன் ப்ராப்ஸியே மனோரதம் இந்த மனோரதம்னா என்ன மனசில் ரொம்ப நாளாக கட்டி வச்சுருந்த தேர் அதெல்லாம் மனோரதம்னா என்ன மனசில் நிறையா ஆசைகள்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் நிறைவேற்றப்ப ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சிருக்கேன் இதை வச்சுன்னு இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் இந்த இடத்துல இதெல்லாம் வா கொடைக்கானல ஒரு பங்களா வாங்கி வைக்க போகிறேன் அப்புறம் அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டியை போட போகிறேன் அங்கே சமையலுக்கு ஆளை வைக்கப் போகிறேன் அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் நம்மளால் எப்போ பார்த்தாலும் போக முடியாது போக முடியுமா அங்கே ஒரு ஆளை போட்டு அவன் சரியாக இருக்கானான்னு பார்க்கணும் நான் வர்ணிக்கலை ஒரு கதைகதையாக சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் எங்கிட்ட ஆல்ரெடி ஐ காட் எல்லாேருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்கணும் நான் இதை அடைஞ்சிருக்கேன் இதை மஸ்தி அப்புறம் என்னென்னா மறுபடியும் பாருங்க இந்த பணத்தை வச்சு நான் எவ்வளோ பணம் உருவாக்குறேன் பாருங்க நான் இப்போ வந்து இந்த ஒரு கோடி ரூபாயை வச்சு நூறு கோடியை ஆக்குவேன் அந்த நூறு கோடியை என்ன பண்ணுவேன் ஆயிரம் கோடியை ஆக்குவேன் இந்த கதை இருக்கேன் ஒன்று கண்ணாடி வியாபாரி கதை அவன் வச்சுன்னு இந்த கலையை சுமந்துட்டு போயின்ட்டு இருந்தானான் அப்படி போயிட்டு அப்புறம் மரத்தடியில் வச்சுட்டு அவன் அப்படியே தூங்குற போது கனவு அந்த கனவில் வந்து இந்த கண்ணாடி சாமான் எல்லாம் விற்று அவனுக்கு வந்து அந்த சாமானை விற்று அதில் நிறைய பணம் வர்ற மாதிரி அதில் பங்களா கட்டுற மாதிரி அதில் அவன் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி ஏதோ ஒய்ஃபு அவனுக்கு அந்த ஒரு நாளைக்கு சண்டை வந்த மாதிரி கோபத்தில் அவ்வளோ ஓங்கி உதைக்கிற மாதிரி உதச்சான் இங்கே இருக்கிற கண்ணாடி உடஞ்சி போயிடுச்சு இந்த சின்ன வயசுலேயே படிச்சுருக்கோம் நாம் அது மாதிரி தான் இங்கேயும் மறுபடியும் நிறைய பணம் வரப்போகிறது பணத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கான் தனத்தியானம் ஆஹ பவிஷதி புனர் தனம் மறுபடி இதெல்லாம் அசுர குணம் ஞாபகம் ரொம்ப நேரம் கழிச்சு ஓஹோ இதெல்லாம் நல்லதோ நினச்சி விட்டாங்க ஆஹ் இதை மஸ்தி அப்படின்னா ஆல்ரெடி ஐ காட் இட் எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி இது கிடச்சிருக்கு நான் இன்னும் இதெல்லாம் வாங்க போகிறேன் இன்னும் நிறைய எனக்கு வரப்போகிறது இன்னும் பண்ண போகிறேன் இப்படியே நினச்சின்ட்டுருக்கான் இன்னும் எனக்கு நிறைய வந்ததுன்னா நான் வந்து பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்குறவங்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறேன் என்னென்னு நினைக்க அப்படி யாருக்கு தோணுமா என்ன விட்டுருவாங்களான் என்ன வீட்டில் புனர்தனம் மறுபடியும் புனகா தனம்